வைப்பு மாடென்று மாணிக்கத்து ஒளி என்று மனத்தடை உருகாதே செப்பு நேர்முலை மடவரலியர் தங்கள் திறத்திடை நெய்வேனை ஒப்பிலாதன உவமனில் இறந்தன உண்மல்திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியறிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே ஜம் கண்டாமேன் நீதியனையாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடன் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து உடல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கனது உடை தன்னை யாவரும் அறிவதற்கு எளியவன் அடியார்க்கு பொன்னைவென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதியது வைத்த அன்னை ஆண்டு தன் அடியிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வதோர் காரணம் இது கேள் ஒத்து சென்று தன் திருவருட்கூடிடும் உபாயமது அறியாமே செத்து போய் அருநரகடை வீழ்வதற்கு ஒரு படுகின்றேனே அத்தன் ஆண்டு தங் அடியரிற்கூட்டிய அதிஜயம் கண்டாமே பரவுவார் பாடு சென்று அணுகிலேன் பன்மலர் பருத்தி ஏத்தேன் குறவுவார் குடலார் திறத்தேன் என்று குடிகடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம்றை எரிதடை மிளிர்கின்ற அறவன் ஆண்டு தங்கடியரிற்கூட்டிய அதிஜயம் கண்டாமே எண்ணிலேன் திருநாமஞ்செழுத்தும் என் எளிமை அதனாலே நன்னிலேன் கலைஞானிகள் தம்மொடும் நல்வினை நயவானே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனே அண்ணல் ஆண்டு தன் அடியிற்கூட்டிய அதிஜயம் கண்டாமே அதிதயம் கண்டாமே பொதிந்து உழுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மையன கருதி இத்தை மையன கருதி நின்று இடற்கடல் சுடித்தலைப்படுவேனே மாமணி மாணிக்க வைரத்த பவளத்தின் முடிச்சோதி அத்தன் ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன் என்னை தன்னோடு இல்லா வகை குரம்பயிர் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொற நுகமின்றி விழா தூக்கி முன் செய்த பொய்யர துகளறுத்து எழுதறு சுடற் ஆக்கி ஆண்டு தன் அடியதிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் நறுமலர் நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையில பரம்பொருள் அப்பொருள் பாராதே பெற்றவா பெற்ற பயனது நுகர்ந்திடும் பித்தரு சொற்றளியாமே அத்தன் ஆண்டு தன் அடியரிற்கூட்டிய அதிசயம் கண்டாமே இருள் திணிந்தெழுந்திட்டதோர் வல்வினை இருள் திணிந்தெழுந்திட்டதோர் வல்வினை சிறு இது இத்தை பொருள் என கழித்து அருநரகத்திடை விழப்புகுகின்றேனை பெருளும் இடிதர சின பதத்தொடும் செந்தி அருளும் மெய் நரி பொய் நரியாக்கிய அதிஜயம் கண்டாமே அதிஜயம் கண்டாமே அதிஜயம் கண்டாமே